قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها النبي قل لازواجك وبناتك ونساء المؤمنين و رتائل المؤمنين يدنين عليهم من جلابيبهم ذلك أدنا أن يعرفنا فلا يوذين وكان الله غفورا رحيما وقال تعالى إذا يا أيها النبي قل يدواتك إن كنتن تردن الحياة الدنيا إن كنت تريدن الحياة الدنيا وزينتها فتعالين امتعكن واصرحكن صراعا جميلا وان كنتن تريدن الله ورسوله والدار الاخره فان الله يعد للمحتلات منكن اجرا عظيما صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ايضا قال النبي صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاعيها المرعاه الصالحه وقال صلى الله عليه وسلم ايضا عيناه ذلاهما النظر فذكر رسول الله صلى الله عليه وسلم غنيهك يا மதிப்புக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே அல்லா சுக இந்த பயங்கரமான பாவங்கள் மலிந்திருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல இப்படியாக இந்த நல்ல முயற்சிகள் அவன் விரும்பக்கூடிய அவன் எந்த முயற்சிகளை கொண்டு சந்தோஷம் அடைவானோ எந்த முயற்சிகளை கொண்டு அவனுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொள்ள முடியுமோ அப்படியாக நல்ல முயற்சிகள்ல எங்களுடைய நேரங்கள காலங்களை எங்களுடைய உடல் பொருள்களை எங்களுக்கு அல்லாஹ் தந்த அறிவு ஆற்றல்களை அல்லாஹ் தந்த திறமைகளை செலவழிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வாய்ப்பைகளும் சகோதரிகளே இந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய இந்த முயற்சிகள் இது போல எத்தனை முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதோ இந்த எல்லா முயற்சிகளுடைய நோக்கமும் இந்த எல்லா முயற்சிகளுடைய லட்சியமும் அல்ல அல்ல திருப்தித்துவதை அவனுடைய பொருத்தத்தை அடைவதுதான் நோக்கமே உரிய வேற எந்த நோக்கங்களும் கிடையாது வேற வேற நோக்கங்கள் என்னோட உள்ளங்கள்ல வந்தாலும் கூட அந்த நோக்கங்கள் எல்லாம் அது ஒதுக்கப்பட வேண்டும் அந்த நோக்கங்கள் எல்லாம் அது இந்த நோக்கத்துக்கு மாற்றி அமைக்கப்பட வேண்டும் நோக்கம் ஒன்றுதான் அல்லாஹை சந்தோஷப்படுத்த வேண்டும் பேச ஏற்பாடுகள் செய்யக்கூடிய பணங்களை செலவழிக்க சந்தோசப்படுத்துவது முயற்சிகள் செஞ்சு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் நல்ல நியோட பொதுவாக நல்ல முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு அது கால போக்குல நோக்கங்கள் மாறுவதனால நோக்கங்கள் மாறுவதனால அதனால பிரயோஜனங்கள் உதவி இல்லாததாக அல்லாவுக்காலும் காரணமாக அமையுது எப்படி உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்றைக்கு பர்தா உடைய விஷயம் எந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்காக வந்து சேர்ந்திருக்கிறோமோ கேட்கறதுக்காக வந்து சேர்ந்திருக்கிறோமோ அதனுடைய நோக்கங்கள் பிள்ளையாக போவத பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அபாகான்னு சொல்லக்கூடிய இந்த அபாய இருக்கிறது அது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் நல்லது அது உண்டாக்கப்பட்ட நோக்கம் நல்லது ஆனால் பாவிக்கப்படுவதையும் இருக்கிறது முகத்தை மூடுவது இது அல்லாவுடைய ஒரு கட்டளை நபியுடைய ஒரு கட்டளை சரியத்துடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் மார்க்கத்துல அது ஒரு மூலம் அது ஹதீசின் மூலம் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் இது அதனுடைய நோக்கங்கள் மாறிக்கொண்டு போவதையும் தாய்மார்களே சகோதரிகளை எப்பையும் நோக்கம் அதிகரி ஞாபக அதே வழியில கொண்டு போய் திருப்பிடுவான் ஒரே வழியில நேரான வழியில கொண்டு போய் நாங்கள் நேரான வழி என்று நினைக்கக்கூடிய தவறான வழியில அவன் எங்களை கொண்டு போயிருவான் அதனால் அடிக்கடி எங்களோட நோக்கங்களை நாங்க பார்த்து கொண்டே இருக்கணும் எங்களை செக் பண்ணி கொண்டே இருக்கணும் எங்களோட உள்ளமைகள் எங்களோட எண்ணங்கள் எங்களோட வெளி அமைப்புகள் இது கவனிக்கப்பட்டு கொண்டு கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் எனவே வேளாண் தாய்மார்களே சகோதரிகளே இந்த அடிப்படையில அல்லாஹ் உங்களுக்கு இப்படியா நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உண்டாக்கி தந்தார் இதற்காக யாரெல்லாம் நியத்து வச்சாங்களோ இதற்காக யாரெல்லாம் இந்த இடங்களை ஏற்பாடு செஞ்சாங்களோ இதற்காக யாரெல்லாம் முயற்சிகள் செஞ்சாங்களோ செஞ்சு கொண்டு இருக்கிறாங்களோ அயாத்தோடு இருக்கிறவங்க மவுத்தானவங்க அவ்வளவு பேருக்கும் இம்ஷா அல்லா அல்லாஹுக்கால நிரப்பமான பூர்த்தியான கூலிய கொடுக்கணும் நாங்க அவங்களுக்காக துவா செய்யணும் அல்லாஹு காலா அவங்களுக்கு அவரது ஆசிரத்து எல்லா விஷயங்களையும் பொறுப்பாக தாய்மார்களே சகோதரிகளை அதாவது பேச யோசித்த விஷயம் அதாவது பர்தாவுடைய சப்ஜெக்ட் வந்து அது முக்கியமான ஒரு விஷயம் உண்மத்தை சமுதாயத்தை உலக மக்களை பாவத்தில் இருந்தே அல்ல அந்த பயங்கரமான பாவங்கள் இருந்தே பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெண்மணி சொல்வதை போல அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய பாவங்கள்ல மூன்றில் இரண்டு வகையான மூன்றில் இரண்டு பகுதி பாவங்கள் இல்லாமல் போவதற்கு காரணம் இந்த பெண்கள் ஒழுக்கம் உள்ள பெண்களாக அடங்கி அவங்கள சர்தாவை பாதுகாக்கக்கூடிய பெண்களாக வெட்க உள்ள பெண்களாக இந்த பெண்கள் ஆகிவிடுவாங்க நடக்கக்கூடிய பாலங்கள்ல மூன்று விதமான இரண்டு விதமான பாவம் உம்மத்தில் இருந்து இல்லாம போயிடும் இன்றைக்கு பெண்கள் வீட்டிலிருந்து வெளியிறங்கி அவங்க தன்ன அலங்கரிச்சி சரியத்துக்கு மாத்திரமான முறையில நடக்கக்கூடியவங்களாக வாழக்கூடியவங்களாக ஆனதுனால தான் பாவங்கள் உணர்ச்சி நடந்து கொண்டிருக்கு தாய்மார்களே சகோதரிகளை எங்களை படைத்தவன் எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் அறிஞ்சவன் தான் அவன் எங்களோட உடல் எங்களோட உறுப்புகள் எல்லாம் யாராக தயாரிக்கப்பட்டது அந்த அல்லாணத்தை ஆளாவால்தான் தயாரிக்கப்பட்டது هذا ديزاين فنننوان الله سبحانه وتعالى هو الذي صوركم فأحسن صوركم الله سبحانه وتعالى تن انجل هي ديزاين فنننان فأحسن صوركم انجل هي علاهانا مريلا. مريلا انجل هي ديزاين فننن لكي رأي المصورة அல்லாவுடைய அழகான பேர்கள் இருக்கிறேன் அவன் தான் எனவே அந்த அல்லாசான இந்த மனிதன அழகான அமைப்புல அழகான வடிவத்துல மனிதனை அல்லாஹ் அமைத்ததாக அது குரானின் மூலம் தெளிவாக சொல்றார் எனவே இந்த உடல் அவனால் உண்டாக்கப்பட்டது அவனால் உருவாக்கப்பட்டது இந்த உறுப்புகள் அவனால் தயாரிக்கப்பட்டது இந்த உறுப்புகள் இருக்கக்கூடிய சக்திகள் அவனால் வைக்கப்பட்டது எங்களோட உடல்ல இருக்கக்கூடிய கண் எடுத்துக்கொள்வோம் காத எடுத்துக்கொள்வோம் அல்ல ஏனைய எந்த உறுப்புகளையும் எடுத்துக்கொள்வோம் இந்த உறுப்பில தான் கண் இந்த அமைப்புல தான் இந்த டிசைன்ல தான் இருக்கணும் சொல்லி யாரும் அல்லாவுக்கு சொல்லி அல்லா தெரிய இல்ல மாற்றமாக அல்லாக்கு மகாணுவத்தால அவனுடைய விருப்பப்படியே அதை அமைத்தான் அழகான வடிவத்துல கண்ணை அமைத்தான் ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்க்க கோலம் என்று சொல்ற நிலைமையில இல்லாம பார்க்க அழகு அழகா இருக்குது அழகான மூக்கு அழகான கண் அழகான உதடு இப்படி ஒவ்வொரு உறுப்புகளை நாங்க பார்க்கிறோம் நாங்க என்னோட சின்ன பிள்ளைகளை பார்த்து கிடைச்ச குழந்த பிள்ளைகளை பார்த்தும் கூட அழகான ஒரு புருவம் அழகான ஒரு கண்ணா இருக்குது அழகான விரல் அழகான நகம் எப்படி நாங்க எங்களோட பிள்ளையில பார்த்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம் பெண்களையும் உறுப்புகளுடைய சக்திகளை ஒவ்வொரு உறுப்புகளையும் சத்தம் போடுறும் எவ்வளவு சத்தம் போட அந்த சத்தத்துடைய அளவென்னு முடிவு செஞ்சது அவன் எங்க நிலைமைய எங்களைய விட எங்க ரப்பு மிக அறிஞ்சவன் எங்கட சக்திகளை உடல்ல சக்தியை போட்டானோ அவன் எங்களை விட அறிஞ்சவன் எனவே அந்த அல்லா சுல எங்களுக்கு எதுல நலவருக்கு அவங்களும் எங்களுக்கு எதிலெல்லாம் நலம் இருக்கிறோம் எதிலெல்லாம் எங்களுக்கு பிரயோஜனம் இருக்குதோ எதுலெல்லாம் எங்களுக்கு ஹை இருக்கிறோம் வெற்றி இருக்குதோ வரக்கட்டு இருக்குதோ அதை எல்லாம் சொல்லி தந்தாக எல்லா விஷயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் சாப்பிடறதுல தூங்குறதுல போறத்துல வாரத்துல நடக்கிறதுல இருக்கிறத்துல எலும்புறதுல உடுக்கிறதுல கல்யாணத்துல பிள்ளைல வளர்க்குற விஷயத்துல மு சம்பாதிக்கிறதுல செலவழிக்கிறத்துல எல்லா விஷயத்திலையும் எங்களுக்கு எதுல நன்மை இருக்குதோ எதுல எங்களுக்கு பிரயோஜனம் இருக்குதோ ீங்காதீங்க இப்படி சாப்பிடாதீங்க சாப்பாடுகளை சாப்பிடாதீங்க மிருகங்களை சாப்பிடாதீங்க இப்படி நடக்காதீங்க இப்படி பிள்ளையில வளர்க்காதீங்க இந்த ரெண்டு சைடையும் எங்களுக்கு எதிலெல்லாம் நலவிக்கிறோம் அதை எல்லாம் சொன்னாங்க எங்களுக்கு எதில எல்லாம் கெடுதோ அதை சொன்னாங்க தெளிவு கட்டளையிடாம செய்ாம விடையில்லை சொன்னாங்க நம்பித்தல்ல எல்லாம் சொன்னாங்குலக்கும் உங்களை அல்லாவுக்கு தூரமாக்குமோ எந்த சம்பாதிப்பு உங்களை அல்லாவுக்கு தூரமாக்கி வைக்குமோ இப்படியா கொஞ்சம் அத்தனை செதிரிகளையும் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தாம தெளிவாக சொல்லாம உங்களை தடுக்காம எச்சரிக்கை செய்யாமல் விட இல்ல எல்லாம் வருஷ காலத்துக்குள்ளார் வீட்டில் இருந்து கொண்டே நாள் கணக்கு சாப்பிட இல்ல உடல மறைக்க சரியான உடுப்பு இல்லை மக்களால் எல்லா வகையிலும் நோவிக்கப்பட்ட நிலைமையில முழு முழு மனித சமுதாயத்திற்கும் சொல்லி தந்தா அவ்வளவு கெருதிணைந்து ரசூ தடுக்காங்க பாதுகாத்தாங்க யாருக்காவது ரசூலுல்லா சொன்னதுல ஏதாவது படை இல்லைண்டா நாங்க சொல்லுவோம் அவங்க அறிவுல குறை இருக்குது ஒரு ஆண்ல சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ்ல ஒரு பொம்புளை மூளைல அவனோட அறிவுல அவனோட சிந்தன சக்தியில குறை இருக்கிறே ஒளிய ஒரு ஆண் ஹதீஸ்ல எந்த குறையும் கிடையாது அல்லாவுடைய அறிவு பூர்த்தியானது எனவே மேலான தனியமான தாய்மார்களே சகோதரிகளே இந்த அடிப்படையில நாங்கள் முதலாவது இது விளங்க வேண்டிய விஷயம் எங்களுக்கு அல் குரானின் மூலம் அல் ஹதீசின் மூலம் சொல்லப்பட்ட படைச்ச எங்களோட உடலை தயாரிச்ச எங்களோட உறுப்புகளை தயாரிச்ச எங்களுக்கு எங்களுக்கு உடலுக்கு தேவையான எல்லா சக்திகளையும் தந்து எங்களோட வாழ்க்கையை நடத்தி எங்களுக்கு உயிரை தந்து எங்களைய வாழ வச்சு எங்களோட இதுக்கு பின்னால மௌத்த தந்து அந்த மௌத்துக்கு பின்னால வாழ்க்கையை தரக்கூடிய எங்களோட எல்லா விஷயங்களையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னோட ரவுடைய விஷயம் இது அவன் எங்களுக்கு எப்பயும் நலவைத்தான் தான் அவன் எப்பயும் எங்களுக்கு எழுதியுன்னு அடையும் இதை தெளிவா விளங்கிக் கொள்வோம் எங்களுக்கு சொன்னதை செய்யறது லேசி சகோதரிகளே நாங்கள் தலையை போட்டு பிச்சு கொண்டிருக்க மாட்டோம் அல்லாஹ் சொன்னானா செய்வோம் நபி சொன்னாங்களா செய்வோம் நிச்சயமா அல்லா சொன்னதுல நல்லவு தான் இருக்கும் நபி சொன்னதுலாம் அளவு தான் இருக்கும் மேல அது தனியமான சாய்மார்களே சகோதரிகளே இந்த அடிப்படையில அதித்துல தெளிவாக வந்திருக்கு அல்லாஹ் ஆண்க இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாகத்தான் படைச்சிருக்கிறான் ஆண்களையும் படைச்சான் பெண்களையும் படைச்சான் எல்லா எல்லா படைத்தினங்களையும் அப்படி படைச்சிருக்கிறான் அந்த அடிப்படையில பெண்கள் அவங்கள அவங்களுக்கு சில தன்மைகள் அல்லாஹுக்கால வச்சிருக்கிறான் ஆண்கள் அவங்களுக்கெண்டு சில தன்மைகளை வச்சிருக்கிறான் பொதுவான அமைப்புல நாங்க பார்த்தோம் என்றா இந்த முழு உலக வாழ்க்கையும் அல்ல சோதனையாக ஆக்கியிருக்கிறான் முழு துணியாவுடைய வாழ்க்கையின் சோதனை தான் ஆண்களுக்கு பெண்கள் சோதனை பெண்களுக்கு ஆண்கள் சோதனை கணவனுக்கு மனைவி சோதனை மனைவிக்கு கணவன் சோதனை நானாவுக்கு தம்பி சோதனை தம்பிக்கு நானா சோதனை முதலாளிக்கு தொழிலாளி சோதனை தொழிலாளிக்கு முதலாளி சோதனை உங்களுக்குள்ளே வெளியில இருந்தே நாங்க சிலர்களை சிலர்களுக்கு சில நேரம் நான தம்பிக்கு சோதனை ஐக்கியும் சில நேரம் தாத்தா தங்கச்சிக்கு சோதனை ஆகிக்கலும் சில நேரம் ஒரு ஒரு மாப்பிள்ள மனைவிக்கு சோதனை ஆகிக்கையிலும் சோதனையாக நீங்க பொறுத்து கொள்றீங்களா உங்களோட பொறுமையை வச்சு உங்களுக்கு கூலி தருவோம் இந்த முழு உலகத்தையும் எல்லாம் கவர்ச்சியாக படைச்சிருக்கிறான் நாங்க ஏன் இந்த விஷயங்களை நான் ஆரம்பத்துல சொல்றேன் இதை விளங்கினா தான் உங்களுக்கு அடுத்தது வழங்குறது சும்மா அடுத்தது வாஜித் முதலாவது வாழ்க்கையையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல இந்த மண்ணுக்கு மேல எதையெல்லாம் படைச்சிக்கிறோம் இந்த மண்ணுக்கு மேல படைச்சிருக்கிறோமோ அதெல்லாம் இந்த பூமியுடைய பொருட்களாக உங்களோட உள்ளங்களை இழுக்க கூடியதாக உங்களோட உள்ளங்களை கவரக்கூடியதாக ஏன் படைச்சு தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது உங்களையே சோதிக்கிறதுக்கு உங்களையே சோதிக்கிறது தான் இதுல நோக்கம் இந்த ஒவ்வொன்றையின் பசுங்க படைக்கோதிக்கிறோம் நட்சத்திரங்களை கொண்டு கொண்டு நாங்க அலங்கரிச்சிருக்கிறோம் வானத்தை பார்த்தா அழகா இருக்குது நட்சத்திரங்களை அது பசுங்க இருக்கிறது சிலது சின்னதாக சிலது பெருசாக இந்த இந்த இந்த பூமி தயாரிக்கப்பட்டது படை தெ நம்பர் எது இருக்கிறது நீங்க முதலாவது நம்ம உலகத்திலே நல்ல மிக பசந்தான மிக கவர்ச்சியான உள்ள அப்படியே இருக்கக்கூடிய ஒன்று இருக்குதுங்க ஆண்களுக்கெல்லாம் பெண்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வத்துக்கள்லையும் அத்தனை சாமான்கள்லையும் காணி பூமி வீடு வாகனம் நக தங்கம் அது இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்த இது ஏனே மிருகங்கள் பறவைகள் மீன் மச்சங்கள் கடல் இருக்கிறது கரையில் இருக்கிறது காசில் எடுத்து பார்த்தா முதலாவது நொம்பர்ல இருக்கிறது ஆண்களுக்கு உள்ளத்தை கவர்ச்சியாக உள்ளத்தை கவரக்கூடியதாக இருக்கிறது எது தெரியுமா அது பெண்கள் அது தெளிவா அதிப்பே வந்திருக்கிறது புகாரி ஷரீப்ல வரக்கூடிய ஆண்களுக்கு நான் விட்டுட்டு போகக்கூடிய பித்னாக்கள் பெண்களுடைய விட பயங்கரமான பித்னா நான் எதையுமே விட்டுட்டு போகவில்லை சொன்னாங்க பெண்கள் தான் இந்த வானம் பூமி அது இது எல்லாம் மீக்குது இந்த எல்லாத்திலையும் ஆண்களுக்கு மிக கவர்ச்சியான ஒன்று இருக்குது என்றா முதல் முதல் அப்ப ஆண்களுக்கு பெண்களைய பெண்களை பித்னாவாக சோதனையாக ஆக்கி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறேன் உள்ளத்தை இழுக்கக்கூடியதாக இருக்கிறேன் அதுல முதலாவது அல்லாஹ் சொல்றான் மினி பெண்கள் என்று சொல்றான் இந்த புராணாயத்தையும் அந்த சொல்லப்பட்ட அதிசையை வச்சு தெளிவாக விளங்கிக் கொள்ளையிலும் இந்த உலகத்திலே மிக கவர்ச்சியான வஸ்து பெண்கள் தான் இந்த பெண்கள் அல்லாஹ் இப்படி படைச்சி இந்த பெண்கள்ல ஒரு விசேஷத்தன்மையை வச்சிருக்கிறான் பெண்கள்ல அல்லா வெட்கத்தை வச்சிருக்கிறான் பெண்ணுக்கு பெண்களே சிறப்பது ஒரு பகுதி சொன்னது எழுபத்தி சொச்சு அது ச உள்ளது முதலாவது இல்லவா அதுல கடைசி என்ன தெரியுமா மக்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ரோட்ல அல்லது வீட்டுல எங்கேயோ போற வார இடங்கள்ல மக்களுக்கு கெருதியை உண்டாக்கக்கூடிய ஒரு கல்லு முள்ளு அல்லது ஏதாவது உண்டு அதை நாங்க கைதாக்கி போடுறது அதுவும் ஈமான்ல கடைசி பகுதி என்று சொன்னார் சொல்லி சொன்னாங்க ஒரு கிளை என்று சொன்னார் அதை குறிப்பிட்டு சொன்னாங்க ஈமான்ல ஒரு பகுதி என்ன தெளிவாக வந்திருக்கு அதீத்துடைய கருத்து இது ரசூல்லா சொன்னது மட்டுமல்ல ரசூலாக்கு முன்னால் உள்ள ரசூமார்கள் நபிமார்கள் சொல்லி இருக்கிறார் இந்த கருத்தை உனக்கு வெக்கம் இல்லை என்றா மகரம்ைரிய பேசுற மாதிரி ஆம்பிளருக்கு முன்னால போக மாட்டா வெக்கம் இருக்கிற பொம்புல தந்த அழக காட்ட மாட்டா வெக்கம் பெண் மறைவாக இருப்பா இன்னைக்கு உலகத்து கருத்தை விடுவோம் என் பொங்க வெளியறங்கு உங்களோட வீட்டுல இருந்து வெளியற நீங்க மறைஞ்சிருக்கக்கூடியவங்க அல்ல நீங்க ஒழுங்கிருக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்களும் ஆம்புளர்ல போல முன்னுக்கு வாங்க ஆம்புள போல சமமாக அவங்களோட சேர்ந்த எல்லா வேலைகளையும் செய்யுங்க சம உரிமைய கேளுங்க சரியான இது சரி வராது இது இஸ்லாம் உலகத்துக்கு பொருத்தமான ஒரு மார்க்கம் அல்ல இஸ்லாம் பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க இல்லை இஸ்லாம் பெண்களுக்கு சம உரிமையை கொடுக்க இல்லை எனவே பெண்களாக்கள் எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு நோய்கள் எவ்வளவு அல்லாவுடைய தண்டனைகள் வந்து கொண்டிருக்கிறது தெளிவான விஷயம் விளங்குறவங்களுக்கு விளங்கும் எனவே இந்த அடிப்படையில் அல்லாவுக்கு ராணுவ இந்த பெண்களுக்கு பெண்களை வெட்க உடையவங்களாக அல்லாசால படைச்சி இருக்கிறான் பெண்கள் தெரிவிக்கூடிய விசேஷமான ஒரு தன்மை தான் வெட்கம் இது இஸ்லாத்துல சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில ஒரு பெண் எப்பையும் மறைவாக இருக்கிறது தான் கண்ணியம் பெண்களுடைய அழகு மறைக்கப்படுறது தான் முறை இது ஆண்டு அதிசடைய தெளிவான கருத்து இது இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல அப்படி இருக்கே இல்லை இஸ்லாத்துடைய ஆரம்ப காலங்கள்ல அப்படி ஒரு சட்ட அமைப்பு அமைப்புல பெண்கள் அவங்கள கலத்துகளை காட்டிக்கொண்டு நெஞ்சில மேல் பகுதியை காட்டிக்கொண்டு கைகளை திறந்து பொதுவாக போ வரக்கூடிய ஒரு பழக்கம் குண்டிக் காலத்திலிருந்து இருந்தது இந்த தீன் இந்த புனிதமான இஸ்லாம் இந்த ரசூல் மூலமாகத்தான் அல்லாசு ஹானுவத்த இந்த பெண்களுக்கு அவங்களோட அவங்களோட அழகுகள் வரைக்கப்படணும் அவங்களோட உடுப்புகள் இந்த அமைப்பில்தான் அமையணும் என்ற அல்லா சுகானுவா ஒரு ஆணின் மூலர்களுக்கு கட்டளை கண்ணியத்துக்குரிய மேலாண் தாய்மார்களே சகோதரிகளே ஒரு ஆணுடைய நாலு ஆயத்துக்கள் இன்னும் தெளிவான ஆறு அதிசகும் எங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறேன் ஒரு பெண்மணி தந்த முகத்தை மூன்று ஒரு பெண்மணி தந்த அழக மறைப்பது கட்டாயம் வாஜிபதி அது செய்யலை குற்றவாளி ஒரு வாஜிப விட்டா அது சரியா பெரிய கட்டாயம் கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே ரசூலுல்லாவுடைய காலம் எப்படியா கொண்ட காலம் அந்த காலத்தை போல ஒரு காலம் வருமா கையாமத்திலே நாள் வரைக்கும் வராது அது எந்த அடிப்படையில சிறந்த காலம் பெரிய பெரிய ஊடுவாசல் இருந்துச்சு பெரிய வாகனங்கள் இருந்துச்சு அல்லது பெரிய பெரிய துணியாவுடைய அமைப்புகள் இருந்தது அதனால தான் சிறந்த காலமா இல்லாமசிலே சோதிகளே அந்த காலத்துல இருந்த வீடுகள் அவங்களோட சாப்பாடுகள் அவங்களோட உடுப்புகள் இருந்து பார்த்தா ஆக அடிமட்டத்துலதான் இருந்துச்சு ஆக மிக சாதாரணமான அமைப்பு அதை நீங்க நினைக்கொண்ட காலத்தில் இருந்த வீடுகளை தாய்மார்களே சகோதரிகளே துணியாவுடைய அமைப்புல ஆக அடிமட்டத்தில் இருந்தாலும் அமளிவாதத்துகள் இந்த விஷயத்தில் இருக்கிறது மேலமார்களே சகோதரிகளே அப்போது எங்களுக்கு தெரியுமா சஹாபா அருள் சகாபாக்கள் எல்லாம் ஆண்களுக்கான பெண்களுக்கான சகாபாக்கள் விஷயத்தை எங்களுக்கு பேசுறதுக்கு எந்த அனுமதியும் இல்லை மாத்தமான கருத்துக்கள் தோழ்த்துடைய நெருக்கத்தை பெற்று இருந்த சித்தனாக்களே இல்லாத அந்த காலத்துல வாழ்ந்த பெண்களுக்கு ஓடப்பட்ட சட்டம் அது அந்த காலத்துக்கு மட்டும்தானா அல்லது தயாமத்திலே நாள் வரைக்குமா என்று நீங்க கேட்டால் பொதுவாக போடப்படக்கூடிய சட்டம் சில சட்டங்களை தவிர கயாமத்துடையினால் வரைக்கும் அதே சட்டம்தான் கண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே அந்த அடிப்படையில பெண்களை படைத்தவன் அவன் பெண்களுக்கு அழக கொடுத்தவன் அவன்தான் பெண்களை மறைக்கும்படி கட்டளை இட்டதும் அவன் பெண்களுக்கு தந்த அழக காட்டுவதில் ஆசைய வச்சதும் அவன் தான் பெண்களை படைச்சிருக்குமா அப்படியே இல்லை அவங்களுக்கும் சோதனை அவனு போட்டான் என்ன சோதனை பொதுவான அமைப்புல பொம்புளை இருக்கு அவங்களோட அழக காட்டுறதுல சரியான ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருக்கு இது பொதுவா எல்லா பெண்களுக்கும் உள்ளது வகை வகையா உடுத்து வித்தியாசமா உடுத்து இந்த கல்யாணத்துக்கு நாங்க இதை உடுத்தோம் அதனால இப்படி உடுப்போம் கல்யாணம் கொண்டு வந்தா இரவையிலே தயாராக இல்லை அடுத்த உட்களை இரவல் எடுத்தாவது என்னத்தையாவது செஞ்சு எப்படியாவது அதை தன்னை அலங்கரிக்கும் தன் அழகு வெளிப்படுத்துறதுல அவங்களுக்கு தனி விருப்பம் இப்படி ஒரு தனி விருப்பத்தையும் போட்டுத்தான் அவனே சொன்னான் உங்களோட அழக மறைங்க அழக கொடுத்து அழக காட்டத்தில் விருப்பத்தை போட்டு அவன் ஒரு சட்டத்தை போட்ட மறை ஆசையாக விட்டு விருப்பம் விருப்பம் எனக்கு விருப்பம் உண்டு அழகாக விருப்பம் இது பெரிய ஒரு சோதனை பெண்களுக்கு ஒரு பெரிய சோதனை கண்ணியமான சாய்மார்களே சகோதரிகளே யார் தன்னுடைய விருப்பத்தை விட அல்லாஹ்வுடைய உருபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அவங்கள பார்க்க கூடிய இடம் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவா சொல்லிதான் வ அமன் காம காம ரப்ப அல்லாக்கு முன்னால நான் நிறுத்தப்படுவேன் என்ற பயந்து தன்னுடைய மனோ இச்சைகள் தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள்றாங்களோ தடுத்து கொள்றாங்களோ அவங்க போயிட்டு சேரக்கூடியதன் மேலான சொர்க்கம் என்று சொல்லித்தான் புரான் அப்ப எல்லா ஆசையை கட்டுப்படுத்துறதுல கொண்டுதான் அல்லாத பொருத்தத்தை அடையலும் சொர்க்கத்தை அடையலும் எனக்கு விருப்பம் என்ற ரப்புக்கு விருப்பம் என்று அழக மறக்கிறது நான் ஏத விருப்பத்தை ஏந்த ரப்புக்காக விரும்பிக் கொடுக்கிறேன் தியாகம் செய்கிறேன் வேளாண் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே எனவே அல்லாஹ் மஹனு இப்படி பெண்களை இந்த அமைப்புல அல்லாஹாலா படைச்சிருக்கிறான் அடுத்தது பொதுவான ஒரு சட்டம் எனக்கு தெரியும் அந்த முதலாவது ஆயத்து நாலு ஆயத்துக்கு நான் சொன்னேன் அதுல முதலாவது ஆயத்து தான் அல்லாஹ் சொல்லக்கூடியதே இல்லா மாவரின் ஆரம்பிக்கக்கூடிய கடைசி வரைக்கும் அது நீண்ட ஆயத்து இந்த ஆயத்துல தெளிவாக விஷயத்தை வழங்கப்படுத்துறான் இதுல என்ன சொல்றான் இதுக்கு முன்னால் உள்ள ஆயத்துல ஆண்களுக்கு சொல்றான் ஏ ஆண்களே நபியேனான் ஆண்களுக்கு சொல்லுங்க இந்த ஆயத்துக்களை எல்லாம் பார்த்தா இந்த பர்க தொடர்பான இந்த பார்வையை தாழ்த்துறது பெண்களை பார்க்க பெண்கள் ஆண்களை பார்க்க இந்த ஆயத்துக்கள் எல்லாம் பார்த்தா மூமின்ன வார்த்தையெல்லாம் பார்வையான் என்ற வார்த்தையை அல்லா பாவச்சிருக்கிறான்மின் பெண்களுக்கு என்ற வார்த்தையை அல்லா பாவிச்சிருக்கிறார் ஏன்னா யார் இந்த உள்ளத்துல ஈமான் இருக்குதோ அவங்களுக்கு தான் இந்த வேலையை செய்யலும் தந்த பார்வையை பாதுகாக்கலும் ஈமான் உள்ளவங்களுக்கு தான் இந்த கல்வுக்கும் கண்ணுக்கும் தொடர்பு யார்க உள்ளத்துல இமானுடைய நூல் இமானுடைய வெளிச்சம் இருக்கிறோம் ஒரு ஆணுடைய பார்வை பெண்ணின் பக்கம் ரொம்ப வேகமா போகுது மின்னல் வேகத்தை விட வேகமா போகுது ஒரு பெண்ணுடைய பார்வை ஆணின் பக்கம் மிக வேகமா போகுது அது நாங்க விரும்பாம நாளை நினைக்காம அப்படியே வேகமா போயிருது இப்படி போகக்கூடிய பார்வைய அல்ல என்ன சொல்ற தாழ்த்திக்கோங்க உங்களுக்கு அனுமதிக்கப்படாத உங்களுக்கு மகரமானவங்களாக இல்லையோ எந்த பெண்கள் இந்த ஆண்களுக்கு மகரமானவங்களாக இல்லையோ அந்த பெண்களின் பக்கம் உங்களோட பார்வை போனா ஆண்களே உங்களோட பார்வையை தாழ்த்தி போங்க இல்லாத ஆண்களின் பக்கம் உங்களோட பார்வை பார்வை போனா பெண்களே உங்களோட பார்வையை தாழ்த்திக்கோங்க இதைத்தான் தாயசிலீன என்று முதலாவது சொன்னான் ஆண்களுக்கு சொல்லுங்க பார்வையை தாக்கிக் கொள்ள சொல்லி அது அடுத்ததாக பெண்களுக்கு சொல்லுங்க நபியே நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல வந்தவரே நீங்க விளங்கப்படுத்த வந்தவரே அதனால நீங்க தெளிவாக சொல்லி விளங்கப்படுத்துங்க இந்த பெண்களுக்கு அவங்களோட பார்வையை தாக்கிக் கொள்ள சொல்லுங்க பாதுகாத்து கொள்ள சொல்லுங்களுக்கு அவங்களோட அழக வெளிப்படுத்த வானம் என்று சொல்லுங்க அழக தவிர இதுலதான் நிறைய பேருக்கு குழப்பம் இல்லா மாதிரி அப்படித்தானே வந்திருக்கிறேன் சகோதரிகளை தாய்மார்களே குர் ஆணையும் எந்தாலும் உள்ளத்துல வெளிச்சம் இருக்குதோ உள்ளத்துடைய வெளிச்சத்தோட குரான பார்த்தா தான் ஒரு ஆண் வழி காட்டும் உள்ளம் இருளாக இருக்கக்கூடிய நிலைமையில குரானை பார்த்தா ஒரு ஆண் வலி கெடுக்கும் ஒரு ஆண் வலிக்கு எடுக்கக்கூடியதல்ல உண்மையிலே நேர் வழி காட்டக்கூடியதே ஆனா இவங்க உள்ளங்கள் இருளாக இருக்கிறதுனால அவங்க அதே குரான் சொல்லி சொல்லுவாங்க பாவம் செய்யறதுக்கு தவறான வழியை காட்டுவாங்க குரான் ஓவி இல்ல எத்தனை பேர் அப்படி செய்வாங்க சகோதரிகளே அதனால தான் செல்லும் முதலாவது சகாபாக்கள் ஆண்கள் பெண்களுடைய உள்ளத்தை வெளிச்சமாக்கினாங்க உள்ளத்தை வெளிச்சமாக்கினாங்க அப்ப சட்டங்கள் வந்து கொண்டு இருந்துச்சு உள்ளம் வெளிச்சமாவை ஆயத்துகள் ஓதி ஓதி ஆகத்துடைய மௌத்துடைய அற்பம் ஆகத்துடைய விசாலம் அல்லாவுடைய சக்தியோட தொடர்பான புராணத்து ஆரம்பத்துல இறங்கிச்சு ஆரம்பத்துல சட்டங்கள் இறங்க இல்ல செய்ய செய்யாதுங்கிற சட்டங்கள் இறங்க இல்ல ஆரம்பத்துல இறங்கின புராண ஆயத்துக்களை பார்த்தா உள்ளத்தை கிளீன் பண்ணக்கூடிய உள்ளத்து வைக்கிற கதைகளை கலட்டக்கூடிய அல்லாவுடைய முகப்பத்தை அல்லா மீது நம்பிக்கையை உண்டாக்கக்கூடிய ஆகவத்துடைய சிந்தனை உண்டாக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் இறங்கிச்சு அப்ப உள்ளத்தை நல்ல பக்குவப்படுத்தி நேற்றுக்கு பின்னால்தான் சட்டங்கள் இறங்கிச்சு அப்போ உடனே தாபாக்கள் ஆண்களுக்கான் பெண்களும்தான் அந்த சட்டத்துக்கு அடிப்பணியக்கூடியவங்களா இருந்தாங்க சட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடியவங்களா இருந்தாங்க இன்னைக்கு நாங்க உள்ளங்கள்ல உழைப்பு செய்யாம சட்டங்களை சொல்லக்கூட மக்கள் சட்டங்களை எதிர்த்து பேசுறாங்க அவருடைய உள்ளம் வெளிச்சம் இல்லை உள்ளத்துல இமனுடைய நூறு இல்லை சட்டத்தை மட்டும்தான் சொல்றோம் சட்டத்தை மட்டும் சொல்லக்கூட அப்படி எல்லாம் எங்களுக்கு நடக்கையில சரி வராது அந்த லைஃப் எங்களுக்கு சரி வராது என்று அப்ப அவங்கள நாங்க பாவி ஆக்குறோம் வளர்ச்சி உண்டாகாத நிலைமையில அதுக்குரிய முயற்சி செய்யாம சும்மா சட்டத்தை மட்டும் சொல்றதுனால அவங்களை நாங்க பாவி ஆக்குறோம் இது ஒரு முக்கியமான பயில் தாய்மார்களே பகோதிகளை அதனால தான் ஈமானுடைய உழைப்பு செய்யுங்க அல்லாஹை பேச்சுக்கள் மௌத்த ஆக்கிரம் இத பத்தி அதிகமா பேசுங்க தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹூ தலை இந்த ஆயத்துல சொல்றான் இல்லாமல் இந்த பெண்களுடைய அழகுல அந்த பெண் இடத்திலிருந்து எது வெளியாகி விட்டதோ அதை தவிர இதோ அழகு ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று லாகி ஒன்று வெளிரங்கமான அழகு ஒன்று உள்ரங்கமான அழகு ஒன்று அல்லா படைச்ச அழகு அடுத்தது நாங்க உண்டாக்கிக்கொடக்கூடிய அழகு ஒன்று அல்லா படைச்சது அல்லா எங்களை இந்த அமைப்பில் தான் படைச்சிருக்கிறார் எங்களோட உடல் எங்களோட உறுப்புகள் எங்களோட கண் எங்களோட மூக்கு எங்களோட வாய் எங்களோட முகம் இது அல்லா கடைச்சது இது இயற்கையானது அதாவது அல்லா எங்களை வச்சிருக்கிறது சொல்றது மறைவான அழகேலும் இன்னொன்று நாங்க உடுத்து அலங்கரிச்சு கொள்றது இன்னைக்கு நாங்க பார்க்கிறோமே எத்தனையோ பேர் அவங்களை அலங்கரிக்கிறாங்க கண் புருவத்தை வலிச்சு அவள் அவளை அழகா அழகாக்கொள்றாங்க பல்லுகளை கூர்மையாக்கி அவட பூசி பூசி பூசி அவட ஜெல் கிரீம்கள் பல்லி அவசி அலங்கரிக்கிறாங்க அலங்கரிக்கிறாங்க எங்களை தலைமுடிகள் இப்படித்தான் அதுல ஏதாவது அனுமதியோ அது பிரச்சனை எல்லாம் செஞ்சு கொள்ளையிலும் இதுல மாற்றங்கள் செய்யலிக்கிற முடியோட வேத முடிகளை சேர்த்து கற்று தலையில முடியோட வேத எதையும் இன்றைக்கு முடி இல்லாம வேத ஜாதிகளும் வந்திருக்கிறது ஹரிசில ரசூலுல்லா ஹரத் மசூத் ரதி எல்லாம் சொல்றாங்க ரசூல் செஞ்சிருக்கிறாங்க ரசூல்லாஹி சல்லா அலி செல்லம் செஞ்சிருக்கிறாங்க யாருக்கு தலையில இருக்கிற கொண்ட முடியோட வேற முடிகளை சேர்த்து கட்டி விடுறவங்களுக்கு யாருக்கு கட்டப்படுதோ அவக்கும் பத்வா செஞ்சாங்க அப்ப இவ இருக்கிற அழகை விட இன்னும் அழக கூட்டிக்கொள்றான் அப்ப ஒன்று இருக்குது அல்ல வைச்ச படைச்ச மாதிரி அல்ல படைச்சான் அந்த இயற்கையான அழகு அழகாக்கிக் கொள்கிறது ஒரு அழகொண்டு உண்டாகும் உடுப்பு கொடுத்த அழகொண்டு வெளியாகுது பொதுவாக ஒரு பழமொழி அண்ணா துபில் மக்கள் உடுப்பை வச்சுத்தான் மதிக்கப்படுறாங்க ஒரு ஊத்த உடுப்பொண்டு பாக்குறதுக்கு கோலமான உடுப்பொன்றை உடுத்துக்கொண்டு போன அவர் கோடீஸ்வரர் பெரிய மல்டி மில்லியனர் தெரியாத ஒத்தர் போறார் அல்லது சந்திக்கிறார் அவரை உடுப்பெல்லாம் கோலம் பெரிய நினைப்பார் ஒரு மிஸ்கின் அவர் பசுந்த நல்ல அழகா உடுத்திருக்கிறார் வெளிலங்க பார்க்க அவரை தெரியாதவர் நினைப்பார் இவர் பெரிய ஆள் போல நல்ல வசதியான ஒத்தர் போல என்று விளங்கி கொள்வார் இத கொண்டு கொண்டு மக்கள் மதிக்கப்படுற இந்த உடுப்பு இந்த நாங்க அதை தான் நாங்க அபாயா என்று சொல்றோம் அபா என்ற அரபி வார்த்தை மறைக்க கூடியது அது வந்து அழகில் பெண்ணையும் அழகா எடுத்து காட்டுது ஆனா இது ஆபத்து அழகில் பெண்களை அழக வெளிப்படுத்தது இன்னும் அழகா எடுத்து காட்டுது இதால இதன் இவ கவரக்கூடியதாக இருக்கிற அதுவும் கூடாது என்ற அரபியில எதை கொண்டு எதற்கொண்டெல்லாம் ஒரு பெண் கவரப்படுவா கவரப்படுறேனா அவின் பக்க மக்களிட கவன போவோம் அது செருப்பாயிருக்கேயும் அவ போட்டிருக்கிற காப்பாயிருக்கையிலும் அவ உடுத்திருக்க கூடிய அபாயாவும் அல்லது அவ வேற என்னத்தை உடுத்திருந்தாலும் எதை இருந்தாலும் பரவாயில்ல எதாலின் பக்கம் கவனம் போகுமோ அதுக்கு சொல்றது ஊழாயின்னு சொல்லிருக்கிறான் இந்த தபர் கூடாது ஒரு பெண் எதை கொண்டு கவலைப்படுவாரோ அதை அணிய கூடாது அது ஷூவாயிருக்கேயும் அது எதாவும் இருக்க அது அபாயவும் இருக்கையிலும் அந்த அபாய யோக கவர்வதற்கு காரணமாக இருக்கின்றன அது கூடாது வேளாண் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே எனவே அழகு ரெண்டு வகை ஒன்று அல்லா இயற்கையாக வச்சது நாங்க அழக அழகாக்கிக் கொள்றது நாங்க உடுக்கிறதுனாலோ மூலம் ஏற்படக்கூடிய அழகு அந்த அழகு வெளியாகிறது பரவாயில்லை ஆனால் எந்த அழகு வெளியாக கூடாது தெரியுமா அல்லா எந்த அழக ஒரு பெண்ணில வச்சிருக்கிறானோ அல்லா வச்சானோ அந்த அழக வெளியாக்கூடாது அதுதான் தீனத்த உண்மை இந்த பெண் அவடாது என்று சொன்னேன் தான் அதுக்கு பின்னால் இந்த விளங்கப்படுத்த இவட அழக யாரு காட்டே அல்லா வெச்ச அழகு அவட் ஒரு பெண்மணி அவட வாக்கு தன் அழக காட்டேலும் அதாவது தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் தொடர்ச்சி அல்ல சொல்ற தந்த பிள்ளைகள் தந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தந்த சகோதர சகோதரிகளுடைய ஒரு கொம்புல அவட தாத்த இருக்கு அவட நான தம்பிமாருடைய அழக காட்டு கருத்து முகம் கைய காத்தே காட்டாதீங்கன்னு சொன்னான் அதுக்கு பின்னால அழக யாருக்கு காத்தேயலும் என்றும் சொல்லியிருக்கிறார் அப்ப அழக காட்டாதீங்கன்னா யாருக்கு காட்டக்கூடாது காட்டக்கூடாது யாருக்கும் அவங்களுக்கு காட்டக்கூடாது இந்த பின்னால சொல்லப்படக்கூடியவங்களுக்கு கவித உங்களோட வாப்பா உங்களோட கணவன் உங்களோட பிள்ளைகள் உங்களோட தம்பி தாக்க தங்கச்சி மாதிரி இப்படி யாரெல்லாம் எங்களுக்கு மகரமானவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு காட்டேலும் அவங்க அல்லாதவங்களுக்கு காட்டே இல்லாத குரானுடைய ஆயத்தி அப்ப அழக காட்டேன் தான் என்ன அழகெல்லாம் என்ன அடுத்தது ஒரு ஒரு மனிதன் உடல்ல அழகு எங்கேருந்து வெளியா அழகு வெளியா ஒரு முகம் முகம்தான் ஒரு மனித முழு அழகையும் ஒரு மனிதனுடைய ஆணோ பெண்ணோ அவங்களோட முழு அமைப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று தான் முகம் அதனால தான் நிக்காஸ் செய்யக்கூடிய நேரத்தில் முடிவாவிட்டா ஒரு மாப்புல அந்த நிக்கா செய்ய போற மாப்பிள்ள அந்த பொண்ணை பார்த்தியது எதெல்லாம் பார்க்கலாம் முகத்தையும் கையையும் முகம் மட்டும் பார்த்தா போதுமா போதும் முடிவு செய்யப்படுவது தாய்மார்களே சகோதரிகளே அப்ப இந்த அழகு மறைக்கப்பட தேவை இல்லையா அழக காட்டாதீங்கன்னு சொன்னான் அழகுடைய மர்கம் முகத்தை பார்த்துதான் அடுத்த எல்லாம் முடிவு செய் மே ச ச ச நீங்க பூமியில நடந்து போகக்கூடிய நேரத்தில் நடந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்மணி அவன் நடந்து போகக்கூடிய நேரத்தில் பொதுவாக பெண்கள் கால பொழுத்து போடுறாங்க பொழுக்குமாயி போட்டுவாங்க மணி கொலுசுன்னு சொல்றது எங்களுக்கு தெரியும் அதாவது எங்கடைய நாட்டில் போடுறது குறவு இந்தியா போ போன்ற பகுதிகளில் போடுவாங்க பெண்கள் காலில் ஒரு தங்கிலி மாதிரி ஒன்று போடுவாங்க மணி அதுல சத்தம் அது சத்தம் இருக்கும் அல்ல சொல்றான் நீங்க நடந்து போ அது போடுறது கேளு அது போடுறது அனுமதி அது பிரச்சனை இல்லை காலில் கொலுசு போடையுது களத்துல மாலை போடுற மாதிரி காலு கொண்ட போடுவாங்க அப்ப அது அதாவது சத்தம் உண்டு வெளியாது அல்ல சொல்றான் ஒலா எழுந்தது ஒரு பெண் நடந்து போகக்கூடிய நேரத்தில் அடிச்சு கொண்டு போவாருங்க அந்த கொழுத்துல இருக்கக்கூடிய சத்தம் வெளியா கொழுத்து சத்தம் வெளியாவின் அந்த அந்த மணி உடைய சத்தம் கேட்டா பார்வைங்க போகும் காலின் பக்கம் போகும் அதனால தான் சொல்றேன் இந்த பெண்கள்ல அல்ல எந்த அழக மறைச்சி வச்சுக்கிறானோ பெண்கள்ல எந்த அழகுறைத்து வச்சிருக்கிறானோ அந்த அழகு வெளியாம வெளியாகாம இருக்கிறதுக்காக நீங்க பெண்கள் நீங்க நடந்து போக கூடிய நேரத்துல காலை போவாதீங்க சகோதரிகளை இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்ப கால் பூமியில அடிச்சு கொண்டு சத்தம் வெளியாக அதுக்கு வந்து அழகு வெளியாக கூடாது பார்க்கிறானே முகத்துடைய அழகு முழு உடலுடையும் அழகு வெளியாகிட முகம் அதை வெளியாக வெளியாக கூடும் சொல்லுவானா எனவே மேலான தாய்மார்களே சகோதரிகளே இந்த ஆயத்தை கொண்டு தெளிவாக விளங்குது அதாவது ஒரு பெண்கள் அவங்க முகம் மூடத்தான் ஆனும் என்றது விளங்குது அடுத்தது தெளிவாக வந்திருக்கிறது அல் அது என்று ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் பெண்ண கண்ணால பார்த்து ரசிக்கிறது இது கண்ணால செய்த தினா ஒவ்வொரு உறுப்புடைய சூழ்நாளை ஷரீப்ல வரக்கூடிய அதிர் இது ஒவ்வொரு உறுப்பு கையால தினா நடக்குது ஒரு பெண்மணி ஒரு ஆண் ஒரு பெண்ணை கையால பிரிக்கிறார் மகரம் இல்லாத பெண்ண இது கையால செய்யக்கூடிய தினா அதால் அவர் இந்து அடைகிறார் அதால் அவருக்கு ஒரு வகையான உணர்ச்சி உண்டாவது அது ஒரு பெண்மணி ஒரு ஆணுடைய கைய பிடிக்கிறார் அல்லது மேல குடிக்கிறார் அல்லது மேல் மேலோட படுது இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி அது தவறான சிந்தனைக்கு கொண்டு போய் தேக்குது அது பெரும் பாவத்திற்காக அமைது எனவே கையால பிடிச்சி அது கையால் தினா செய்கிறார் இப்படி ஒரு மகரம் இல்லாத ஒரு ஆணுடைய உடல்ல எந்த உறுப்பு படுதோ அந்த உறுப்பால் தினா நடக்குது இன்பம் கிடைக்கும் என்ற அமையும் அது பாவமாக எனவே ஒரு பெண்மணி தண்ட அழக மூடிக்கொள்றா முகத்தை மூடிக்கொள்றதுனால எத்தனையோ ஆம்பளையில தினால இது பாதுகாக்கிறார் தெளிவா விளங்குதா ஒரு பொம்புல அழக காட்டி கொண்டு போறா நல்ல பசங்க அழகான பொம்புல நல்லா அழகா உடுத்துக்கொண்டு ரோட்ல போறா போறவங்க எல்லாம் பாப்பாங்களா இல்லையா பணியை பார்த்துக்கொண்டு அவளியாக்கலாம் இருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு போறவங்க எல்லாம் பக்குவமானவங்களா இவங்க பார்வையாலே குழந்தை உண்டாவும் போல இருக்குது அவ்வளவு பயங்கரமான பார்வையை பார்க்க கூடியவங்க இன்றைக்கு இருக்கிறாங்க அப்ப இந்த பார்வைக்கு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுக்கறது இந்த பொம்புல வாய்ப்பாக்கி கொடுக்கிறார் பாவத்துக்கு காரணமா இருக்கிற பொம்புளைக்கு பாவம் கிடைக்குமா நன்மை கிடைக்குமா எத்தனை இந்த பொம்பளை பார்த்து ரசிப்பாங்க கிடைக்கும் இந்த ஆயசம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பழைய மூட நெஞ்சையும் மூட சொல்லிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது தலை தலை பக்கமாக நெஞ்சி மூடப்படும் தலையும் பக்கமாக நெஞ்சி மூடப்படுறேன் என்றா அதுல முகம் வருமா இல்லையா முகம் அடந்துமா இல்லையா தெளிவான விஷயம் தலை பக்கமாக முன் பக்கமாக பின்னு கால எடுத்து நெஞ்சை மூட இல்லை நெஞ்சு அது முகத்துக்கு நேரம் இருக்குது கீழே நெஞ்ச கூடு இதை கொண்டும் தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் இந்த முகம்தான் ஜமால் அழகு வெளியாகக்கூடிய இடம் முதலாவது இடம் முகம்தான் முடிவு செய்தாங்க திருமணங்கள் முடிவு செய்தாங்க எனவே மேலான தாய்மார்களின் தவறே இதுவும் தெளிவாக எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்த இரண்டாவது குரானுடைய ஆயத் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் வல் கவாயிது மினன் நிஸா இல்லத்தி لا யர்ஜுன நிகாஹன் ஃலைஸா அலைஹின்ன ஜினாஹுன் அய்ய லஅன தியபஹுন্না ग़ைரா முத்தபரிஜாத்தின் பி زینت வ அய்ய யஸ்தகஃபின கைரு லஹுன் والله سميع عليم இந்தாயத்து இரண்டாவதுாயத்தை ஒருペン கட்டாய முகத்த மூடونو வாஜி என்றதுக்கு இந்தாயத்தையும் உலமாக்கள் ஆனாரமாக சொல்றாங்க இந்தாயத்துல வயசாளி ஆவிக்க ஆவித்தாமோ எந்த பொம்பளை பார்த்தா ஆசை வராதோ ஒரு ஆணுக்கு ஆசை வராதோ அப்ப அவன் வயசாளி அவ ஒரு தல்லாடக்கூடிய வயசு அடைஞ்சிருக்கிறா அவ அந்த பெண்ணில் எந்த கவர்ச்சியும் இல்ல வயோதிப வயசு அடைஞ்ச பெண்மணி இந்த பெண்ணுக்கு அல்லஹுதாலா என்ன சொல்றான் என்றா பல பலை தலை குணாகும் இந்த பெண்கள் உடுப்ப கலட்டி வைக்கிறதுல தவறு இல்ல உடுப்பை கலற்றும் அல்ல வெளி உடுப்பும் அபாய போடுறாங்க உள்ளுக்கு உடுப்புகளை உடுத்து அதுக்கு மேலதான் இந்த அபாய போடப்படுவது எனவே இந்த வெளி அபாய உள்ளுடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வெளியாக உடுக்கக்கூடிய இதை இந்த சில்பாவை இந்த பெண்மணி இந்த வயசுக்கு போன கொம்புல இந்த பெண்ல எந்த கவர்ச்சியும் இல்ல யாருக்கும் எந்த தவறான சிந்தனைகளும் வர சான்ஸ் இல்ல இப்படியா கொண்ட ஒரு பெண்மணி இவன் இந்த வெளி உடுப்ப உடுத்து கலற்ற தவறு இல்ல என்று அல்லாஹ் ஆயத்தின் மூலம் விளங்கப்படுத்த கொண்டு தெளிவாக விளங்குது இந்த வய இந்த கவர்ச்சியான பெண்கள் இந்த வயோதிப வயசு அடையாத பெண்கள் அவங்க கட்டாயமாக தந்த முழு உடலை மறைக்குவோம் என்றதை இந்த ஆயத்தை கொண்டு விளங்குது கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே இது இந்த பெண்களை இந்த வயசாளி பொம்பளையில யாரும் கல்யாணம் முடிக்க விரும்ப மாட்டாங்க சொல்றேன் இந்த பெண்களை யாரும் நிக்கா செய்ய முன்வரமாட்டாங்க இந்த ஆண்களுக்கு வயசாளி பொம்புல இவ இந்த பெண்ல எந்த அளவும் இல்ல எந்த கவர்ச்சியும் அதனால இந்த பெண் இந்த பெண்ணுக்கு மட்டும் ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு தேவைப்பட்டா அதுலேயும் திறந்தது அவவும் மூடிக்கொள்வது எனவே ஆக வயசுக்கு போன ஒரு பொண்மணி அவ எந்த கவர்ச்சியும் இல்லை கொண்டவ அவ தன் முகத்தை துறக்கிறதுக்கு அனுமதி இருக்குது ஆனா திறந்தது மூடிக்கொள் அடுத்தமார சே மூணாவது இந்த ஆயத்து தான் அடிப்படை பொதுவாக பத்தி எத்தனை கிதாபு எழுதப்பட்டிருக்கிறோம் மெயினாக அடிப்படையாக போடப்படக்கூடிய ஆயத்தான் இந்த ஆயுள் இந்த ஆயத்து தெளிவானது ஆயத்து ஷிஷா என்று சொல்றது சர்தாவுடைய ஆயத்திலே பொதுவாக உடமாக்க சொல்லக்கூடிய ஆயத்து தெளிவான ஆயத்த இருக்கிறது இந்த ஆய் இந்த ஆயத்தை வச்சுதான் போடுறது முகம் கட்டாய கடமை என்று ஏனென்றா இந்த ஆயத்துல அல்ல என்ன சொல்றாரு நபியே உங்களோட மனைவிமாருக்கு சொல்லுங்க உங்களோட பொம்புல பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க உங்களோட மிசாயில் நான் ஆரம்பத்துல சொன்னேன் உடைய பெண்களுக்கு சொல்லுங்க இந்த வர்தா போடுறதுல பணியை பாக்குறது பார்வையாஸ்திரம் சொல்லப்பட்டது பாவிக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க என்ன சொல்லுங்க அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் முழு உடலையும் முழு உடலையும் மூடக்கூடிய முகம் கை கான் எல்லாத்தை மூடி மறைக்கக்கூடிய ஒரு உடுப்புக்கு தான் சொல்லப்படும் சல்மானி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மனிதர் அந்த அந்த பெரியார் கிட்ட முகமது கேட்டாங்க என்னது முகமது சல்மான்ல்லா என்ன தெரியுமா செஞ்சாங்க அவங்களோட இடது கைய அதாவது வலது கண்ண வச்சு தலையை மூடி கொண்டு சொன்னாங்க ஜில்பாபது அதற்கொண்டு இவ்வளவு மறைக்கப்படவு முழு உடலும் வலது கண்ணும் தலை இது எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய ஒரு உடுப்புக்கு பேர் ஜில்பாப இடது கண் மட்டும் காற்றுறதுக்கு அனுமதி தேவைடலையும் பயம்தான் பெண்ணுடைய கவர்ச்சி அப்படியே இல்லாம போகுது ஒரு கண் ஒரு கண் கண்ண அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப ஒரு கண் காட்டயலுமா ஒரு கண் காத்தே காட்ட என்ன கவர்ச்சிக்கு சந்தர்ப்பம் இல்ல அதனால ஒரு கண்ணுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டீங்க எனவே மேலான அதுவும் ஏன் அனுமதி அதை போற வரது விளங்கணும் பெண்கள் அவங்க சொந்த தேவைகளுக்கு இஸ்லாத்துக்கு அனுமதிக்கப்பட்ட தேவைகளுக்கு அவங்க முறையாக அவங்க வெளியே போக வர ஏழுமே அப்படி போக வரக்கூடிய நேரத்தில் கஷ்டம் இல்லாமல் அவங்க போக வரணும் என்றதுக்காக வேண்டி இஸ்லாம் அழகான ஒரு அமைப்பை சொல்லிக்காட்டி மேலான தனியான தாய்மார்களே சகோதரிகளை சொல்றாங்க பெண்கள் அவங்க தந்த வாழ்க்கையுடைய சேவைகளுக்காக வீட்டில இருந்து இந்த ஆயத்துக்கு தீர்வு செய்கிறார்கள் சாபி உடைய தப்சீல் சகாபாக்களை சொந்த கருத்துக்கள் உலமாக்கள் பொருவா சொல்லாம சகாபாக்கள் ஒரு கருத்தை சொன்னா அது நபியுடைய நபிக்கு பேர் கிடைத்த கருத்தா தான் இருக்கு சஹாபாக்கள் ரொம்ப பேருந்துகள் அவங்க நபிக்கு நபியுடைய வயலு வெளியானதுக்கு மாற்றமா எந்த கருத்தை எப்பயும் சொன்னது இல்ல அவங்க அப்ப அவங்க வெளியான கருத்தை தான் விளக்கம் சொல்லக்கூடிய சொல்றாங்க இந்த ஆயத்துடைய கருத்து என்னன்னா அல்லா மோமினான பெண்களுக்கு அவங்க வீட்டுல இருந்து வெளியாகி போகக்கூடிய நேரத்துல அவங்களோட முகத்தை மறைக்கும்படி தலையில இருந்து தளபக்கமாக முகத்தை மறைக்கும் படி அல்லாத்தாலா ஏவிருக்கிறான் ஒரு கண்ண வெளியாற்றுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் என்ற இப்போ அபாசர் அலி அல்லாஹு சொல்றாரு அப்ப இந்த ஆயத்து தெளிவாக இருக்குது இப்போ அபாசரைய கருத்தும் தெளிவாக இருக்கிறது அடுத்தது அல்லாஹ் ரஹூர் அர் ரஹீமா என்ற ஆயத்தை கொண்டே உலமாக்கள் சொல்றாங்க இந்த ஆயத்தை ஏன் இப்படி முடிக்கிறான்னு தெரியுமா அல்லா மன்னிக்க கூடியவனாக இறக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று முடிக்கிறதுக்கு காரணம் நீங்க இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு சட்டம் சொல்றோம் இந்த சட்டம் இப்பதான் போட்டிருக்கிறோம் இதுக்கு முந்தி இந்த சட்டத்தை இந்த முறைக்கு மாற்றமா நீங்க நடந்திருந்தா அதை அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான் அல்லா இறக்கமுள்ளவன் அவன் மன்னிச்சிருவான் என்று சொல்றான் அதுதான் அந்த கருத்து என்று எனவே கல்லியத்துக்குரிய ஆம்பளை சொல்லப்பட்டிருக்கிறது கரண்டை காலுக்கு கீழே உடுக்காதீங்க நரகம் நரகவாதியை பார்க்கணும் கரண்டை கால் எந்த விளங்குமிருக்கும் விலங்காட்டி தெரியாதவங்க சொல்லிக்கோங்க அதாவது முட்டுக்கால் பாதம் உடுப்பு அப்ப அது தலமா எல்லா கேட்டாங்க பெண்களுடைய சட்டம் என்ன யார் ரசூலா பொம்பளை ரெட்டி உடுக்கிறது ரசூலா சொன்னாங்க அந்த பெண்களுக்கு ஒரு ஜான் ஒரு சரியான சு அமைப்பு என்ன்களுக்கு இந்த உடுத்துக்கொள்ான்டுப்புடுத்து சுண்ணத்தான அமைப்புண்களுக்கு பெண்களுக்கு என்ன அமைப்பு கேட்ட நேரத்தில் பெண்களுக்கு ஒரு ஒரு சானுடைய அளவு ஒரு சான் அளவு பெண்கள் கீழே கொள்ளலாம் என்று சொன்னாங்க ஒரு முலம் ஒரு முலம் என்பது தெரிய மாதிரி கிட்டத்தட்ட ஒன்னர் அடி கீழே வரைக்கும் அந்த பெண்ணுடைய அபாய அந்த பர்தாவ கீழே நல்ல தேயும் வரைக்கும் உடுக்கிறது பெண்கள் ரோட்ட தூக்க கூடிய மாதிரி உடுக்கிறதுக்கு அனுமதி ஆண்களுக்கு அனுமதி இல்லை அனுமதி தெரியுமா பெண்களுடைய கால் விளங்க கூடாது முழுமையாக பெண்களுடைய கால் மறைக்கப்படணும் அதனால தான் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டது ரோட்டில் ஊத்தைக்கும் அதைக்கும் பரவாயில்ல ஊத்தையும் தான் பரவாயில்ல ஊத்தப்படுறது கூட கால் விளங்குறதுனால ஏற்படக்கூடிய ஊத்த பெரிய ஊத்த அதனால ஏற்படக்கூடிய பித்துனா இதை கழுமி தூக்குறவாக்கிறேனும் அழகு வெளியாகி எத்தனையோ பேர் பாவத்துக்கால் ஆகுறாங்க அல்ல அதனால அது அது இது பரவாயில்லாது இதை செய்யுங்க என்ற அனுமதி எங்களுக்கு தரப்பட்டீங்க إنه بيغانية سكرية ميلا نسائي مارسة سهولة رحلة نالاوز القرآن لعائت لا جناح عليهن في آبائهن وابنائهن ولا إخوانهن لا جناح عليهن في <تصفيق> آبائهن ولا أبنائهن ولا إخوانهن ولا أبنائي أخواتهن ولا نسائهن ولا ما ملكت أيمانهن والتقين الله إن الله كان على كل شيء شهيدا إن دعايتم ஒரு பெண்ணுடைய முகம் கட்டாயம் மூடப்படணும் ஒரு பெண்ணுடைய அழகை உடுமையாக மறைக்கப்படணும் என்ற ஆதாரமாக இருக்கும் இந்த ஆயத்துல இந்த பெண்கள் அவங்களோட அழக காத்தது பரவாயில்லை குற்றம் இல்ல யாருக்கு அவங்களோட வாப்பாமருக்கு அவங்களோட பிள்ளைகளுக்கு அவங்களோட சகோதரர்களுக்கு அவங்க சகோதர பெண்களுக்கு உங்களோட அழக காற்று பரவாயில்லை என்று ஆயத்த கொண்டும் தெளிவா விளங்குது இவங்களுக்கு ஏழு என கருத்து மத்திய ஏலாது இவங்களுக்கு தவறு இல்ல என்று அல்லா சொன்னது ஒரு பெண் முகத்தை மூடனும் பெண்ணுடைய அழகு மறைக்கப்படும் அது வாஜிபான் இந்த நாலு ஆயத்தும் ஆதாரமாக அடுத்தது சொன்னாங்க ஒரு பெண் قالوا <سؤال> في القناة إذا قطبع أحدكم مراة فلا جناح عليه أن يندر منها إذا كان إنما يندر إليها لخطبة وإنكانة لا تعلم في المسرد أحمد الأوراق في الحديث في رسول الله صلى الله عليه وسلم قالوا هم يقولون أخذوا في القناة அந்த மாப்பி கீ அனுமதி இருக்குது குற்றம் இல்ல அந்த பெண்ணுடைய உடல்ல இருந்து அந்த முகத்தையும் கையையும் பார்க்கிறது குற்றம் என்ற இந்த முஸ்லத்துடைய தெளிவான அதித்த கொண்டு தெளிவாக விளங்குது அந்த முகமும் கையும் அது ஏனைய நேரங்களில் மறைக்கப்பட வேண்டியது ஆனால் இந்த நிக்காவுடைய முடிவு செய்யக்கூடிய நேரத்துக்காக அந்த ஆண் இந்த பெண்ணுடைய அழக இந்த பெண்ணுடைய அமைப்பை விளங்கிக் முகத்தை காட்டுறதுக்கு அனுமதி இருக்குது என்றது கொண்டு நேரங்கள இது முடிவு செய்யப்பட்டு பட்ட பெண்ணுக்கு முகம் கை காட்டப்படக்கூடாது அடுத்தது இரண்டாவது ஆதாரம் ஹதீஸ்ல வந்திருக்கிறது ரசூல்லாஹி செல்லி செல்லம் பொதுவாக பெருநாள் தொழுகைக்கு நபியுடைய காலத்துல மத்யூது நபவி பள்ளிவாசல் நல்ல சொல்லுவாங்க மத்யூது நபவிக்கு முன்னால ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி அந்த காலத்துல ஒரு ஒரு இடம் ஒன்று இருந்தது அதுல தான் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பெருநாள் தொழுகைக்காங்கி போவாங்க அந்த நேரத்துல ஒரு பெண்மணி வந்து கேட்கிற யார சூழல்லா யார சூழல்லாஹா ஜில்பாப் எங்கள்ல ஒரு கொம்புல அவக்கு ஜில்பாப் இல்லை அவருக்கு ஜில்பாப் இல்லை அவன் என்ன செய்ய கேட்டதுக்கு ரசூல்ல சொன்னாங்க அந்த பொம்புல தன்னுடைய சகோதரியுடைய ஜில்பாப எடுத்து உடுத்துக் கொள்ளட்டும் ஒரு பொம்புல வெளியாகி போகும் அவடைய சகோதரி யாருக்கிட்டையாவது கேட்ட எடுத்து அந்த ஜில்பாபை உடுத்துக்கொண்டு வெளியே போகட்டும் பெருநாள் தொழிலைக்காவது போகட்டும் என்று ரசூர்ல்லா சொன்னது இது புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய தெளிவான ஹதி இந்த ஹதிஸ கொண்டு தெளிவாக விளங்குது தொழுக இது அல்லாவுடைய கட்டளை தொழுக இதுல சொல்லப்பட்ட ஒரு கட்டளை நிறைவேற்றுவதற்காக ஒரு கட்டளைய நிறைவேற்றுவதற்காக ஒரு பொம்புல இருந்து வெளியே போகக்கூடிய நேரத்திலே அவர் ஜில்பாப உடுத்து கொண்டு தான் போகணும் என்று சொன்னா ஏனைய விஷயங்களுக்காக இவட சொந்த வேலை வெட்டிகளுக்காக இவர் தந்த ஏனைய விஷயங்களுக்காக வெளியே போக கூடிய இந்த பொம்புல ஜில்பாப் உடுத்துக்கொண்டு போவது கட்டாயமா இல்லையா தொழுகைக்குறீங்க ஜில்பாபு ஏனே பயணங்கள் போகக்கூடிய நேரத்தில் அதை போறது கட்டாயம் நான் உங்களுக்கு தெளிவாக நேரத்தோட சொன்னேன் ஜில்பாபின் விளங்குது அதாவது காலத்துலாபாக்க பெண்களுடைய வளமையான ஒரு பழக்கம் ஜில்பா இல்லாம ஒற்றை வெளியாவதே இல்ல ஜில்பா உடுக்காம வெளியாவதே இல்ல ஜில்பா வேண்டா முகம் கால் எல்லாத்தையும் மூடி மறைக்கக்கூடிய உடுப்பு எனவே மேலான திடீர்மான தாய்மார்களே சகோதரிகளே இந்த ஆய் இந்த ஹதீஸ் நபியுடைய இந்த ஹதீஸை கொண்டும் எங்களுக்கு இரண்டாவது ஹதீஸ் தெளிவாக இதை கொண்டும் விளங்குது ஆண்கள் ஒரு பெண் வெளியே போகக்கூடிய நேரத்தில் கட்டாயம் அவடைய முகம் மூடப்படணும் மறைக்கப்படணும் என்றது தெளிவாக விளங்கும் அப்ப இன்றைக்கு இதுல கேட்கிறார் அதாவது பெண்கள் இன்றைக்கு பஜார்களுக்கு போறது சுபமார்க்கெட்டுகளுக்கு போறது அறக்குறையான உறுப்புகளோட போறது இது எப்படி இதுக்கு அனுமதி இருக்குதா இதை கொண்டு எவ்வளோ இது எவ்வளோ பெரிய குற்றம் தவறு என்ற தெளிவாக கேட்கிறார் அடுத்தது மூணாவது அதி அத ஆய்ச்சாறு எல்லா வகுத்தாலான்னு தான் அவங்க சொல்றாங்க அதாவது என்னோட காலத்துல நபி ஹயாத்தோட இருக்கக்கூடிய நேரத்துல பெண்கள் பள்ளி சுப சுபவுடைய துளைக்கு பள்ளிக்கு வருவாங்க நபி உடைய காலத்துல பொதுவா அஞ்சு நேர தொழுகைக்கும் பெண்கள் மல்லிக்கு போவான் சுபவுடைய தொழுகைக்கும் வருவான் அப்படி சுபவுடைய தொழுதுக்கு தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்துல மூடி கொண்டு மறைச்சு கொண்டு முழுமையாக அவங்களோட உடல மறைச்சு கொண்டு தான் வருவாங்க அவங்க தொழுதுக்கு வெளியே போகக்கூடிய நேரத்துல யார் போராண்டு கூட விளங்காதான் யார் போராண்டும் விளங்காது இது யாரு யாரு இது இன்னாருடைய மனைவியா இன்னாருடைய மகளா இன்னாருடைய சகோதரியா இன்னொரு இன்னாருடைய தாயா என்று ஒன்றும் விளங்கிக் கொள்ளல ஏன்னா அந்த அளவு மூடிக்கொண்டு போவாங்க முகத்தை கண்டாத்தான விலங்கு இன்னாருடைய மகள் இன்னாருடைய மனைவி இன்னாருடைய புள்ள என்று விளங்கி அப்ப முகம் மூடப்பட்டிருக்குது என்பதை இந்த ஆதாரத்தை கொண்டு விளங்கக்கூடியதாக இருக்குது அடுத்த காலத்தை எல்லாம் தரலாங்க சொல்றாங்க இப்ப ரச பள்ளிக்கு வாரத்தை தடுத்து இருப்பாங்க நிலமை மாறிக்கொண்டு போகுது இன்றைக்கு உடுப்புகள்ல வித்தியாசம் வந்துட்டு என ஹதத் தாயிஷா சொல்றாங்க எனவே மேலான தாய்மார்களை சகோதரிகளே இந்த ஆயத்தை இந்த ஹதிக்க கொண்டும் தெளிவாக விளங்குது அதாவது பெண்கள் தந்த முழு உடலை மறைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க என்றது இந்த ஹதிர்ஸை கொண்டு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கு அடுத்த விஷயம் ஹதீஸ்ல வந்திருக்குது ஹதீஸ்ல வந்து இருக்குது சொன்னாங்க பொதுவாக ஒரு பொம்புலைக்கு அடிமை ஒன்று இருக்கிறார் பிளேவன் சொல்றோமே அடிமைகள் இப்ப இல்லை அந்த காலத்தில் இருந்தா ஒரு பொம்புல அவருக்கு ஒரு ஆம்புல அடிமையாக இருந்தா அந்த பெண்மணி அந்த முஸ்லிமான பூமியிலான பெண்மணி தன்னுடைய முகத்தை அடிமைக்கு காட்டேன் அடிமைக்கு தன்னுடைய அடிமைக்கு அந்த முகத்தை காட்டேன் ஆனால் அந்த அந்த அடிமை அந்த ஆம்புல எழுதப்பட்டிருக்கிறாரா இத்திர மாசத்துக்குள்ள முகாசிபேன் சொல்றது இத்திர மாசத்துக்குள்ள இவர் வெளியாகித்துக்கு அந்த அடிமைய இந்த பொம்புலைக்கு அது இல்லை தெளிவாக வந்திருக்கிறது அப்ப ஒரு அடிமை ஒரு ஆம்ப ஒரு பொம்புளைக்கு அடிமை ஆம்பளை ஒன்று இருந்தா பொதுவாக அந்த பொம்புலைக்கு அந்த ஆம்பளை பாக்கியலும் அந்த ஆம்பளைக்கு அந்த அடிமைக்கு தன்னை எஜமாத்திய பாக்கலும் ஆனா எப்ப இந்த அடிமை விடப்படுவாரோ அல்லது மூடின நிலைமையில அந்த நடந்து கொள்ளும் என்றே இந்த தெளிவான இதுவும் ஆதாரமாக இருக்கிறது ஒரு பெண் மகரம் இல்லாத ஆணுக்கு தன்னுடைய முகத்தை காட்டக்கூடாது தந்த முகம் மறைக்கப்படும் என்றது இந்த புகாரி முஸ்லிமுடைய இந்த திருமதி இப்பமா ஜாபுதா இந்த அதித்து கொண்டு தெளிவாக வழங்கக்கூடியதாக அடுக்கு ஹரீஷ் உங்களுக்கு தெரியும் ஹரத் சொல்றாங்க ஹஜ்ஜுடைய நேரத்துல நாங்க ரசூலுல்லாவோட உடுத்துக்கொண்டு நாங்க பயணம் செஞ்சு கொண்டு இருப்போம் எங்களுக்கு எங்களுக்கு பக்கத்தால யாராவது மகரம் இல்லாத ஒரு ஆண் போவார் சொன்னா நாங்க எங்களோட அந்த ஒரு பெண் ஹஜ்ஜுடைய நேரத்துல எஹராமுடைய நேரத்துல முகத்தை தொடர்ந்து கட்டாயமாக ஆனா மகரம் இல்லாத ஒரு ஆண் எங்களுக்கு முன்னால வருவார் சொன்னா நாங்க உடனே அந்த முகத்தை மூடிக்கொள்வோம் நான் உடனே மொஹத் தஃ மகனம் இல்லாத ஒரு ஆண் முன்னால வந்தா எங்களை எங்க பெண்கள் என்ன செய்வாங்க அந்த முகத்தை தலப்பக்கமாக மூடிக்கொள்வாங்க தலப்பக்கமாக மூடிக்கொள்வாங்க கடந்து போயிட்டாருந்தா திரும்ப முகத்தை திறந்து கொள்வோம் இது அகமதுல அபு தாவுத் எல்லாம் இந்த ஹதி தொந்திரி என்னை போல இதை போல ஆதாரங்கள் சொல்லிக்கொண்டேன் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது ஆதாரங்கள் மட்டுமல்ல ஆதாரங்கள் மட்டுமல்ல யார் முகம் கை சொல்றாங்களோ அவங்களுக்கு உள்ள வற்றி அந்த ஹதீசல்ல உள்ள விலகினங்கள் அந்த ஹதீசர்கள் உள்ள புறப்பாடுகள் அதுவும்லாம சகோதரிகளை என்ற அந்த ஆயத்துக்கு விளக்கம் தெளிவா சொல்றாங்க ஒரு பெண்ணுடைய முகம் பூர்த்தியாக மூடப்படணும் மறைக்கப்படணும் என்ற தெளிவாக சொல்றாங்க எனவே கலியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே எங்களுக்கு இன்றைக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கிறதே இன்றைக்கு நடக்கக்கூடிய சித்து நாட்கள் நான் அதையும் பாப்போமே இன்றைக்கு எவ்வளவு பாவம் நடக்கும் இன்றைக்கு பர்தா போட்டுக்கொண்டு ஒரு கொம்புல தன்னை பாதுகாத்துக் கொள்வது கஷ்டம் தீனோட இருக்கிறவங்களே அவளை பாதுகாத்துக் கொள்வது கஷ்டம் பக்குவமா இருக்கிறார் ஹஜ்ஜி செய்தார் உம்ரா செய்கிறார் எந்த அளவுக்கு எந்த கவலையான செய்தி நான் உனக்கு சொல்றேன் இந்த உம்ராக்களுக்கு இந்த நோம்பலையும் கூட நாங்கள் கேள்விப்பட்டோம் உம்ரா பேட்டி இருக்கிறாங்க ஆண்களும் பேட்டி இருக்கிறாங்க பெண்களும் பேட்டி இருக்கிறாங்க மேலான தாய்மார்களே சகோதரிகளே கல்யாணம் முடிச்சவங்க உம்ராக்கு வந்திருக்க கூடிய மகரமான பெண்களுக்கு ரொம்ப டெலிபோன் நம்பரை கொடுத்துக்கொள்றாங்க இந்த கல்யாணம் முடிச்ச ஆண்கள் பெண்கள்கிட்ட நொம்பர்கள் எடுக்கிறாங்க பேசுறாங்க கதைக்கிறாங்க நடக்கக்கூடிய கனியமான தாய்மார்களே சகோதரிகளே இப்படியா சொன்ன நிலைமையில் சித்த நாட்கள் பயங்கரமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நாங்கள் தொடக்கம் பொம்பளை முகம் கூட செய்வதில்லை பொம்பளையை நீங்கள் அறக்குறையை கொடுத்து போங்க நீங்கள் நல்லா சந்தோஷமாயிருங்க நீங்கள் போங்க வாங்க பஸார் போங்க சுற்றுங்க திரீங்க மார்க்கெட்டிங் செய்யுங்க நீங்கள் இக்கிறது எல்லாம் போங்க நீங்கள் சாமான் வாங்குனதில் வில்லுங்கன்னு சொல்லி நாங்கள் பொதுவாக சொன்னால் எவ்வளோ பாவங்கள் நடக்கும் இன்றைக்கு சில பெண்கள் விடிஞ்சா மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டுறாரு மாப்பிள்ளை கடைக்கு போறாரு சப்புக்கு போறாரு இவத்தான் மேக தூக்கிக்கொண்டு இவ மாக்கட்டி இவங்க மீட்கார போயிட்டு அவனுக்கு பல்ல காட்டி இன்னொன்னு என்னென்ன மரக்கறி காரத்தை போயிட்டு அவனுக்கும் அவனுடைய திருச்சி கதைச்சி எவ்வளவு பாவத்தை சம்பாதிக்கிறாங்க அவர் வந்து உட்கொந்து வெளியே போக்குற சும்மா போவே இல்லாட்டே இவ உடுத்து இவ பவுடர் போட்டு இவ கண்ணாடிக்கு முன்னால கொஞ்ச நேரம் நின்று இவன் நல்லா அலங்கரிச்சு கொண்டு தான் இவ உட்லேந்து வெளியாவும் வெயில் மார்க்கெட்டும் எடுக்கலாம் மாப்பிள்ள கொண்டு சரி வராது நானே எடுக்கணும் இதா ஒரு பெண்ணுக்கு அழகு பொங்கலைக்கு கண்ணியம் இதா மேலாளர் சாய்வார்களே சோதரிகளே ஒரு பெண் பெண்ணு கிட்ட கனாசுடைய தன்மை ஆக முக்கியம் கனாசுன்றது எல்லா வகையிலேயே வந்துடுவோம் உள்ளட கொண்டு போகமாக்கி கொள்றது இருக்கிறது கொண்டு திருத்த அதை கொண்டு தன்மை வரலாம் வர கட்டாயம் உங்களுக்கு உங்களோட தங்கச்சியுடைய மாப்பிள்ள அழகான நல்ல பசங்கான ஒரு கேலும் உங்களோட தங்கச்சியுடைய மாப்பிள்ள கணவன் அவரு வசதியான ஒரு ஆயிரம் என்னடா எனக்கு மாப்பிள்ள அமைஞ்சா எனக்கு தான் இப்படி ஒருத்தர் அமைஞ்சிருக்கிறார் திருப்தி இல்லிஸ்பணவன் கணவன் அழகை கொண்டு நீங்க திருப்தி அடைங்க உங்களோட கணவனுடைய வருமானத்தை கொண்டு திருப்தி அடைய உங்களோட கணவனுடைய சம்பிரதிப்பை கொண்டு திருப்தி அடையீங்க உங்களோட கணவன் கொண்டு வந்து தரக்கூடியதை கொண்டு திருப்தி அடையீங்க மேலான கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே அப்படி இல்லாம எங்களுக்கு போகாது எங்களுக்கு இப்படி சரி வராது எங்களுக்கு இப்படி உடுக்க இயலாது எங்களுக்கு இப்படி வாழ இயலாது என்று நாங்கள் வெளியிட ஆரம்பிச்சோம் என்றா தாய்மார்களே சகோதரிகளே சில நேரம் துணியா கிடைக்கும் ஆக்கிரம் மண்ணா போகும் ஆக்கிரம் மண்ணோட மண்ணா போயிடும் பருத்தா உடுக்கக்கூடியவங்க கூட அவங்களுக்கும் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது தாய்மார்களே சகோதரிகளே அவங்க அவங்க நல்லா உடுக்குவரும் முறையா உருக்கு வரும் பெண்கள் அபாயா அது ராகத்தானதா இருக்கணும் இருக்கமா உடுக்காதீங்க அபாயமும் மூடி இருக்கிறாங்க டைட்டா உடுத்திருக்கிறாங்க சகோதரிகளே அப்படி அவங்க டைட்டாக உடுக்கறதுனால உடல்ட முழு ஷேப்பும் விளங்குது இந்த உடல்ட அமைப்பு இவ மூடித்தான் இருக்கிறா இவ கருப்பு இருக்கிறா இவட உடல்ல ஒரு இடமும் விளங்குது இல்ல ஆனா உறுதி இருக்கிறதுனால உடல்ட அமைப்பு அப்படியே விளங்குது ஆளாவுறாங்க ஒரு மூணு பேர் சேர்ந்து போறாங்க இவர் அவருக்கு சொல்றார் பாருங்க அந்த பூங்கில எப்படி இருக்கிறா அவட உடல் அமைப்பு எப்படி இருக்குது அவ எப்படி நடந்து போறா இந்த மூணு பேர் பேசிக் கொள்றாங்க இது ஆம்புளர்க்குள்ள நடக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் போறவாறு ஒன்றே விட்டுவார் இல்ல பெரும் பாவத்தை சம்பாதிக்கிறார் கல்குடைய வெளிச்சத்தை மண்ணாக்கி கொள்றார் வாமின் முஸ்லிமின் ோ அந்த வணக்க வழிபாட்டுல ருசிய கொடுக்காம விட மாட்டான் இப்பாதத்துல ருசி கிடைக்கும் கண்ண பாதுகாக்கிறதுல இது ஆம்பளைக்கு மட்டுமல்ல பொம்பளை விசேஷமாக கொஞ்சம் அழகான பெண்கள் கட்டாயம்ல மூடிக்கணும் பொதுவாகவே எல்லாரும் கட்டாயமா மூடணும் கொஞ்சம் அழகா அழகா இருக்கக்கூடியவங்க அவசரமா உடனடியா மூட ஏன் தெரியுமா உங்களோட அழகால எத்தனையோ பேர் பாவத்துக்கு ஆளாகுறாங்க உங்களோட அழக நீங்க காட்டி கொண்டு போறதுனால எத்தனையோ பேர் வெறுக்கிறாங்க முதலால் பார்வைத்தான் அதுக்கு யோசனை போகும் அதுக்கு பேச ஆரம்பிப்பார் அதுக்கப்புறம் சந்திப்பு உண்டாகும் அதுக்கு பெரும் பாவத்துக்கு காரணமா சிலவங்க கேக்குறாங்க பார்த்தா குறைஞ்சு போகுமா பார்த்தா குறைஞ்சு போகுமான்னு கேக்குறாங்க குறையில சுட்டிதான் எல்லாம் பார்க்காதீங்கன்னு சொன்னான் எல்லாம் குறைஞ்சு போகும் வா அமையும் கண்ணியமான சகோதிகளே இன்றைக்கு நான் ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம் இப்படியா கொண்ட காலத்திலையும் இந்த முகம் மூட தேவையில்லை என்று சொல்ற அறிவு கெட்ட அவங்க சொல்லுவோம் அறிவு உள்ளவங்க அறிவாளிகள் அவங்கள அவங்க இஸ்லாத்துடைய அவங்க அவங்க அவங்களுக்கு அல்லாத பயன் இல்லையா இருக்கு இஸ்லாத்துடைய நாலேஜ் தானே ஒரு செய்தியில இருக்குதே முழு குரானும் இருக்குது முழு அதிசி முழு தப்தீரும் இருக்குது இப்ப நான் சொன்னேன் இந்த முழு பர்தாவுடைய சப்ஜெக்ட ஒரு செய்தியில எடுத்துறேனும் இதை விட நல்ல விளக்கமா உங்களுக்கு பார்க்க எதும் நாலேஜ் இன்றைக்கு பிளாஸ்டிக் துண்டு இருக்குது நாலேஜ் அதனால ஒன்று நடக்க போற இல்லை வாழ்க்கையில வந்தா தான் ஏதாவது நடக்கும் தாய்மார்களே சகோதரிகளே அதனால பெண்கள் நீங்க நீங்க முதலாவது தெளிவாக இந்த விஷயத்த நீங்க உங்களோட உலையோட இருக்கிறவங்களுக்கு விளங்கப்படுத்தணும் அடுத்த ஒவ்வொருத்தரும் இமானுடைய அடிப்படையில முயற்சிகளை செய்யணும் உங்களோட குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி கொள்ளணும் சகோதரிகளே தாய்மார்களே உங்களோட உங்களோட கணவனை கொண்டு நீங்க திருப்தி அடையீங்க கணவனுடைய சம்பாதிப்பு கொண்டு திருப்தி அடையுங்க வாழ்க்கை சிறிய கொஞ்ச நாள் தான் நல்லா தந்திருக்கிறான் இதை எப்ப எந்த நேரத்தில் முடிஞ்சிருமோ தெரியாது அந்த முடியக்கூடிய நேரத்துல நாங்க தயாரிப்போட எங்களோட ரப்பு எங்களையே கொண்டு திருத்தி அடைஞ்ச நிலைமையில எ கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில வெளியாக வருஷங்கள் கூடினா வாழ போறோம் இந்த சொல்லு கேட்க தேவையில்லை நீங்க நினைச்சதெல்லாம் உங்களோட ஆட்டப்படி உங்களுக்கு அமைச்சு தருவான் தான் சிறந்தது அப்படி கண்ணை மூட போல உங்களுக்கு ரோட்ல போற வரது விலங்கும் அதுக்காக மெல்லிய கட்டணும்ல மெல்லி சாய்ந்தாலும் பரவாயில்ல ஏன் நான் சொல்றேன்னா நீங்க கண்ணை காட்டிக்கொண்டு போறதுனால போற வாரவங்களும் அவங்கள பார்வையும் உங்களோட பார்வையும் சந்திக்குது தாய்மார்களுடைய சோதரிகளே அதனால தான் போட்டு மூடினவ மூடினவங்களாலே நிறைய தவறுகள் நாங்க கேள்விப்படுறோம் மூடி இருக்கிறாங்க ஹிஜா புரிச்சிருக்கிறாங்க அவங்களால நடக்கக்கூடிய பார்வைகளையும் கேள்விப்படுறோம் அதுதான் பயம் ஆயிக்குது இப்ப நாங்க எல்லாருக்கும் மூடுங்க மூடுங்கன்னு சொல்லி கொண்டு போறோம் இப்ப மூடிக்கொண்டு பாவம் நடக்கிறதுனால இப்ப பயம் எங்களுக்கு உண்டாகுது மூடிக்கொண்டு பாவம் செய்யறதுனால இது இது இந்த பர்தாவே நாங்க கேவலப்படுத்துற மாதிரி யாவிரமோ இப்ப நாங்க சொல்ல வேண்டிய விஷயம் பர்தா போடுங்க பர்தாவை பேணுங்க பேணி நடந்த வர்தாவை பர்தாவை பாதுகாத்துக்கோங்க இன்னைக்கு மூடுறவங்க கூடிக்கொண்டு போறாங்க முகத்தை மூடுறவங்க கூடிக்கொண்டே போறாங்க இப்ப தேவை எங்களுக்கு முகத்தை மூடி கூடினவங்க அவங்க பேருதலா இருக்கிறவங்க பக்குவமா இருக்கிறவங்க அப்படியா கொஞ்சவங்க சந்தைக்கு உருவாகணும் பெரும் மூடுறது மட்டுமல்ல பெரும் ஜாடி வைக்கிறது விட்டு மட்டுமல்ல வெறும் சும்மா போடுறது மட்டுமல்ல உள்ளங்கள் பக்குவம் உள்ளங்கள் சீராகணும் எங்களோட வெளில சீராகுறதோட எங்களோட உள் ரங்கங்களும் இதுக்காகவேண்டு நீங்க எப்படி யோசிக்காதீங்க அதனால கொஞ்சம் நாங்க பக்குவப்பட்ட குறவே மூடுவோம் என்று சைத்தானுடைய அந்த காலத்துக்கும் வந்துடாதீங்க சைத்தான் அப்படியும் வருவான் இப்ப பயங்களை சொன்னாங்க தானே பக்குவமா எல்லாம் இங்கோடு அதனால இப்ப எங்களுக்கு பக்குவம் வராது அதனால நாங்கள் குறவைக்கு மூடுவோம் ஏதா எப்ப மூடுவீங்க உங்களுக்கு மவுத்து மூட மவுத்து முந்திரையிலும் அதனால நீங்க இப்பயே மூடிடுங்க மூடிக்கொண்டே உங்களைய பக்குவமாக்கோங்க மூடிக்கோங்க பக்குவம் ஆகுங்க எனவே மேலான தாய்மார்களே சகோதரிகளே இன்றைக்கு கெட்டு போடுறதுக்கு கஷ்டம் இல்லை கெட்டு போடுறது ரொம்ப லேசி ரொம்ப லேசி ஹேண்ட் ஃபோன்ஸ் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது இன்டர்நெட் இருக்குது சில ஆம்புலன்ஸ் விளப்பம் இல்லாமல் பெண்களுக்கு இன்டர்நெட் தொடர்புகள் எல்லாம் உண்டாகி கொடுத்துருக்கிறாங்க அதால் டிவோர்ஸாவினக்கே செவ்வளவுக்குது என்ன கையில் எச்சனையும் கேட்டு இருக்குது தண்ணியத்துக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே அதான் அதால் நடந்த பயங்கரமான பாவங்களே எவ்வளவு இருக்குது அதனால் நாங்கள் எங்களைய பாதுகாத்துக்கொள்ளணும் எங்களை பக்குவமாகிக் கொள்ளணும் அல்லாட பயம்தான் எல்லாத்துக்கும் அசல் அல்லாட பயம் இல்லைன்னா நாங்கள் எல்லா பாவத்திலையும் ஈடுபடுவோம் வெறம் இல்லை ஒரு அமைப்பில் இருக்கும் உள்ரங்கம் மோசமாயிருக்கு உள்ரங்கங்கள் மோசமாயிருக்கு அதனால அல்லாத பயம் எல்லா இடத்துலையும் எல்லா நேரங்கள்லையும் எல்லா காலங்களையும் எங்களுக்கு வந்துடுவோம் இந்த இன்றைக்கு பேசப்பட்ட இந்த சப்ஜெக்ட் இந்த பர்தாவுடைய விஷயம் முகம் மூடுறது ஷிஜாவுடைய விஷயம் இது ஒரு முக்கியமான விஷயம் இது குரான் ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் நபியுடைய காலத்திலே நடந்த விஷயம் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் முகம் மூடினாங்க இந்த ஆயத்தை இறங்கினதுக்கு பின்னால இந்த பர்தாவுடைய ஆயத்துகள் இறங்கினதுக்கு பின்னால இந்த ரசூல்ல்லாவுடைய மனைவியும் முகம் துறந்ததே இல்லை தேவைப்பட்ட பேசிக்கொலேயும் ஒரு இக்கட்டான நிலைமையில டாக்டர் போறீங்க ஒரு இக்கட்டான நிலைமை பேசுங்க பாதுகாத்துக்கோங்க உங்களோட மெல்லிய இனிமையான குரல்ல பேசாதீங்க இனிமையான குரல் உங்களோட மெல்லிய குரல் அது பித்துனாவுக்கு காரணம் ஆமை அதனால பெண்கள் எப்பயும் ஒரு மகரம் இல்லாத ஒரு ஆணோட எப்பயாவது பேச தேவைப்பட்ட கணக்க குரல் தாழ்த்தி அவங்க உள்ளத்துக்கு படக்கூடிய மாதிரி பேசிடாம அவங்களோட உள்ளத்துக்கு அவங்க பேசுறவரு நாலு பேச நினைச்சா ஒன்றோட ரெண்டோடே முடிச்சுக்கொள்ளு இவளோட ஒண்ணும் பேசலாம் கேட்டா கேட்க கேள்விக்கு பதில் மட்டும்தான் கொடுத்துரு முடிச்சுடுவாங்க நீங்க இனிமையான குரல்ல பேச ஆரம்பிச்சா பொதுவாக இந்த பெண்கள் இனிமையான குரல்ல பேச ஆரம்பிச்சா ரெண்டோட பேச முடிச்சு யோசிச்சவர் கேள்விய கூட்டுவார் அவர் இந்த பேச்சு பேச்ச ரசிப்பார் உங்களோட பேச்ச ரசிப்பார் அவர் ரசிச்சு ரசிச்சு பாவத்தை ஈடுபடுறார் அந்த பாவத்திற்கு சந்தர்ப்பத்தை நீங்க உண்டாக்கி கொடுத்தாதீங்க நீங்க காரணமாக அமையாதீங்க சட்டத்தை தாழ்த்தி பேசுறது இனிமையான குரல்ல பேசுறது உள்ளத்தை கவரக்கூடிய முறையில பேசுறது பொதுவாக யாரா அப்படியா தான் வச்சிருக்கிறான் பெரிய பெரிய ஷப்புகள்ல முன்னுக்கே வச்சிருக்கிறது பெண்களை ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் பெண்ணை கொண்டு காரியங்களை சாதிச்சு கொள்ளலாம் அதிகமான பிஸ்னஸ் எடுக்கலாம் வரக்கூடியவங்களை கூட்டிக் கொள்ளலாம் ஒரு அழகான பெண்ண முன்னால் அமைச்ச எங்கேயோ போறோம் தேடிக்கொண்டு டைம் எடுத்து கஷ்டப்பட்டு கொண்டு இங்கே ஏன்னா அவனுக்கு இந்த பெண்ணை பார்க்கறதுனால ஒரு ருசி ஒன்று கிடைக்குது இந்த பெண்ணோட பேசுறது ஒரு இன்பம் கிடைக்குது அதனால அவன் கிட்ட இடத்தை விட்டு தூர இடத்துக்கு வாரான் ஏதா இங்க இப்படி ஒரு இன்பம் கிடைக்கிறதுனால இதோ உலகம் விளங்கிருக்குது அதனால இன்றைக்கு பெண்களை இந்த புட்பால் மாதிரி இந்த காலால் அடிக்கப்படக்கூடிய இந்த கோலையை போல இன்றைக்கு பெண்களை பாவிக்கிறாங்க பெண்களை இருக்கட்டை அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாம் பாவிக்கிறது பெண்களை தான் பெண்கள் இன்றைக்கு விற்கப்படக்கூடிய யாவர பொருளாக மாறிட்டாங்க விற்கப்படக்கூடிய சாமான்களாக பெண்கள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க இதுதான் நடந்தது சமுதாயமே சீராகும் அதனால் இந்த பெண்கள் பாதுகாக்கப்படலும் இந்த பெண்களுடைய மான மரியாதை பாதுகாக்கப்படலும் இந்த பெண்களுடைய ஒழுக்கம் பாதுகாக்கப்படலும் என்று ரசூலுல்லா விரும்பினாங்க அல்லா விரும்பினான் அதனால்தான் சட்டங்கள் போற்றான் தான் போட்டான். இது உங்களைய பாதுகாக்கவா அல்லது உங்களைய கஷ்டப்படுத்தவா இந்த சட்டங்களை போட்டான் இது உணத்தை பாதுகாக்க இந்த சமுதாயத்தை பாதுகாக்க உலக மக்களுடைய நிம்மதிக்காக உலக மக்களுடைய நிம்மதிக்காகத்தான் பெண்களுக்கு இப்படி சட்டம் போட்டான் ஆண்களுக்கு அப்படி சட்டம் போட்டான் இஸ்லாம் ஒரு அலட்சியான மார்க்கம் இஸ்லாம் ஒரு சிரமப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் இல்ல தாய்மார்களே சகோதரிகளே இஸ்லாம் கண்ணியமான மனித அந்த கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய மனிதனுடைய உரிமைகளை பெண்களுடைய உரிமைகளை ஆண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் புனிதமான இஸ்லாம் அதனால அல்லா இறக்கமுள்ளவன் இப்படி சட்டங்களை போட்டான் எங்களோட துணியா ஆகலத்துல நிம்மதியா வாகனத்தில் சட்டங்களை போட்டான் இதை கல்பு கெடுங்க இதை எடுத்து உங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்க முயற்சியுங்க அல்லாவுக்கு மகான் உலக நாங்க என்ன நல்ல விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அதன்படி செயல்பட எங்கள் அனைவருக்கும் தோப்பி செய்வான நம்ம क्वेश्चनல அதுக்கு என்ன சொல்லணும்னு கேக்குறோம். ஒண்ணு வந்து அதுக்கு அப்புறம்